திவசமாரம்பராச்சாரியமியமாதியேருபரம் புதிஸ்கருலயும் சங்கராச்சாரியம் சூக்ஷவம் பாதராயம் சூத்தபாஷ் வந்தே வகவனோ வை ருக்கன்வர அந்த குரு தீயோராத்மேதி மூதவிபி வோமவியா திணா மூத்த மேவ் பிஜா சிரங்கை துஷும் சனூபி விஷேமேவா இோ விர்த்த ூஷா வித்தோ அோஸூ ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹீ ஓம் இந்த புஸ்தகம் என்கிட்ட இல்லை வாங்கிக்கல பிரம்மா தேவாணாம் பிரதம சம்பபுவ விஷய கனியோ சமவி பிரதி அதர்வா ஜேய அதர்வேய பிரவேத்திர अधर्वादा पुरवाचांगिरे ब्रह्म विद्या स भारजा सत्यवरा भारवाजंगिसेरा सत्य <भारत> <जो> <परावरां> सौनको वै महाचाल அங்கிரம் விதிவூப்பகவோ விஜா விஜாத்தை சோ வாச்ச யே விதே வேதித்தேயிர ரிதோ யஜு சாமே அதர்வேத व्याकरणं चंतो சிகாக்கல் வக்கணம் நருத்தம் சந்தோ ஜோதிஷ பராய்தரம்தரேயம் அகிராஹியம் அகோத்திர அசுஸ் தத பாத்த நிபு சர்வத்தூதம் எூத்தயோ நீ பரிப்பி தீரா இதுவரைக்கும் நம பார்த்த விஷயம் ஸோ முண்டக்க உபனிஷத்து நம்ம எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் உபனிஷத்துக்கு நம்ம துவங்கியிருக்கோம் இது கங்கையில் துவக்கி அந்த கங்கையா கங்கா பிரவாகத்தில் நம்ம சென்னையில் கொண்டு வந்திருக்கோம் ஓகே அதனுடைய கண்டினியூட்டி பண்ணப்படும் உபநிஷத்தை சரி ஸோ இந்த இதில் என்னன்னா சாஸ்திரம் விசேஷம் ஃப்ரம் பிரம்மாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பரம்பரை பரம்பரையா ஆறாவது பரம்பரையில இந்த சாஸ்திரம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதனால ஹோல் முண்டக்க உபநிஷத்து குரு சிஷ்யா இப்ப ஹோல் பகவத்கீதா குரு சிஷியா யாரு ஸ்ரீகிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா ஓகே அப்போ உபதேசம் பண்றதுக்கு டீச்சருக்கு எத்தனை பேர் வேணும் ஒருத்தர் இருந்தா கூட போறோம் ஓகே சோ டீச்சிங் ஆகிடும் அதனால நமக்கு இந்த பிரம்ம வித்யாவுக்கு பிரச்சனையே கிடையாது சோ இவ்வளோ இருந்தா தான் தன பர்சன்டேஜ் இருந்தா தான் இவ்வளோ இல்லாட்டி ஸ்கூல கலைச்சிட்டு வாங்க அந்த பிரச்சனைலாம் இங்க கிடையாது வேதாந்தத்தில் கிடையாது ஸோ அதனால இங்க வந்து கடைசியா இந்த உபநிஷத்தை டீல் பண்றது மீதி குரு சிஷியெல்லாம் விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல கடைசியா இந்த உபநிஷத்து நமக்கு கிடைச்சிருக்க அந்த குரு சிஷியாவது நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா அவர் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா சக்சஸ் சொல்லுங்க பாப்பா அங்கிரஸ் சவுன ககா யாருக்கு சக்சஸ்னா உங்களுக்கு இல்ல எனக்கு அங்கிரஸ் சவுன ககா டீல் பண்றாங்க இந்த சப்ஜெக்ட் மேட்டர் அங்கிரஸ் அண்ட் சவுன ககா டீல் பண்றாங்க ஓகே இதுல யார் குரு யார் சிஷிய ககா மகாசாலா வச்சு நடத்தி ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சு பரம பவித்திரமா வாழ்க்கையை துவக்கி அவன் வந்து அதுக்கப்புறம் இவர் அங்கிரஸ் குரு கிட்ட போய் விஷயத்தை கேட்கிறான் பணிவோட கேட்கிறான் எதை தெரிஞ்சுண்டா எதை தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சது ஆகுமோ அத கேக்குறான் கேள்வி பாருங்க இந்த கேள்வி தான் இந்த ஸ்டூடெண்ட் கேட்கிற கேள்வி தான் விசேஷம் கஸ்மின் பகவதோ கஸ்மின் பகவதோ பகவோ விஜ்ஞாத்தை சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இது எதை சர்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சமானாகுமோ அதை எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறான் ஒண்டர்ஃபுல் கொஸ்டின்ஸ் ஆனா ஜென்ரலா நாம எதையாவது ஒண்ணை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குது சமமாகாது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சா ஜாகிரபி தெரியாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சா கம்ப்யூட்டர் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஆனா இங்க எதை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்க முடியுமோ அப்ப இங்க என்னன்னா காரண காரியவாதம் துவங்கிறது காரண காரியம் காரியம் வந்து பலது காரணம் ஏக்கம் ஓகே காரணம்ன்றது ஏக்கம் அந்த காரணம் ஏக்க காரணத்தை புரிஞ்சுண்டனா அதுல இருந்து ப்ராடக்ட் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே கையில வந்து போட்டுண்டா அதுக்கு பேர் வளையல் விரல்ல போட்டுண்டா அதுக்கு பேர் வந்து ரிங்குதான் சில பேர் இந்த வளையல் போட்டுக்கிறோம் இல்லையே அதே வெயிட்டிய போட்டுப்பை இவ்வளவு பெரிய மோதிரம் இருக்கும் அதை எடுத்து அறையலாம் அவ்வளவு பெரிய மோதிரம் போடுவான் அப்போ இதுல இருக்க வெயிட்டு வெயிட்டு இதே வெயிட்டில் போட்டுக்கலாம் சேம் வெயிட்ல மோதிரம் போட்டுக்கலாம் சேம் வெயிட்ல ரிங் போட்டுக்கலாம் ஐட்டம் மூணு இருக்கிறது ஆனா அதனுடைய காரணம் எங்க இருந்திருக்கிறதோ ஏக்க விஞ்ஞானம் தங்கம் தெரிஞ்சு இதுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப நம்ம கடைசியா பார்த்தது எப்படி அது முடியும் வலையில பார்த்தா மோதரம் பார்க்க முடியல மோதரத்தை பார்த்தா பார்க்க முடியல பார்த்தா வலையில பார்க்க முடிய இல்லையா அப்போ ஒன்னு தெரிஞ்சுண்டனா ஒன்னு தெரிஞ்சுண்டா சர்வமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சம முடியும் எதை தெரிஞ்சுண்டனா ஓகே இங்க உட்கார் சொல்லு அதனால எதை தெரிஞ்சுட்டா எல்லாது முடியும் இப்ப சப்போஸ் எனக்கு தங்கம் தெரிஞ்சதுன்னா வளையல பார்க்கும்போது தங்கத்தை பாக்குறேன் மோதிரத்தை பார்க்கும்போது தங்கத்தை பாக்குறேன் செயினை பார்க்கும்போது தங்கத்தை பாக்குறேன் அதனால இங்க இருந்து ரிஷிகேசிலிருந்து போய் எல்லா இடத்துக்கும் போனோம் ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்க்க சொன்னேன் எல்லாரையும் சும்மா பார்த்துட்டு வாங்கன்னு ஓகே வாங்காதீங்க பாத்துட்டு வாங்கன்னு விண்டோ ஷாப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன் அங்க ஆடாடாடா ஜிஆர்டி இருக்க அத்தனையும் ஏக்க காரண விஜான தங்கம் தான் அப்படின்னு நமக்கு இப்ப தெரிஞ்சுடுத்து அவர் ஓனருக்கு தெரியுறதோ இல்லையோ நமக்கு தெரிஞ்சுடுத்து இவர் வச்சுக்கிறது தங்கம் அப்போ ஏக்க விஞ்ஞான காரணம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுண்டு தெரிஞ்சுட்டோம் ஓகே சரி அதுக்கப்புறம் என்ன இது தெரிஞ்சுட்ட பிறகு இதுதான் கேள்வி கேட்டா இதுதான் பதில் சொன்னார் அதுக்கப்புறம் என்ன சொன்னா இந்த காரண வித்தியா காரியா இது நம்ம ரெண்டா பிரிச்சோம் இந்த வித்யா டூ டைப் ஆஃப் வித்யா டீச் பண்ணார் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பராவித்யா அபராவித்யா பராவித்யா அபராவித்யா உலகத்திலே தெரிஞ்சுக்க வேண்டியது டூ டைப் ஆஃப் வித்யா ஒன்னு வந்து பராவித்யா இன்னொன்னு அபராவித்யா பராவித்யா என்றது காரண வித்யா பராவித்யான்றது ஸ்பிரிச்சுவல் knowledge அபராவித்யா என்றது மெட்டீரியல் நாலெட் ஒன்னு கீழான நாலெட் இன்னொன்னு மேலான நாலெஜ் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ண brief பண்ணார் பராவித்யா அபராவித்யா சொல்லிட்டு பராவித்யா என்ன அபராவித்யா அதுக்கு காரணத்தை சொன்னார் அதுல நம்ம வந்து அபராவித்தியத்தை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இங்க அங்கிரஸ் என்ன பண்ணாரு அபராவித்யனா அந்த காலத்தில இருந்த என்னென்ன எஜுகேஷன் இருந்ததோ அத்தனை எஜுகேஷனையும் டீச் பண்ணார் அது என்ன சதுர்வேதா ரிக்வேதா எஜுர்வேதா சாமவேதா அதர்வன வேதா அதெல்லாம் டீச் பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன சீக்ஷா கல்பா வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோ ஜோதிஷமிதி இதெல்லாம் வந்து அபராவித்யா நாம பார்த்தோம் இன்னைக்கு இருக்க மாடர்ன் சயின்ஸும் அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற சயின்ஸும் எல்லாம் ஒன்னா இருக்கிறது இன்னைக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதோ அத்தனை டிபார்ட்மெண்டும் அதுல இருக்கிறது அப்படின்னு கம்பேர் பண்ணி காட்டினோம் அபராவித்யா இனி இனி தலைமுறை மாற மாற மாற என்ன ஆகும் இந்த வித்யாவே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி புதுசு புதுசா பண்ணிட்டு இருப்பாங்க சிருஷ்டி சம்பந்தமான வித்யா ஓகே இதெல்லாம் அபராவித்யா அப்புறம் அவர் என்ன பண்ணாரு அஞ்சாவது மந்திரத்தில் பராவித்யா பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அந்த பராவித்யாவுக்கு ஒரு நேம் கொடுத்தார் ஒரு பேர் கொடுத்தார் பராவித்யானா இதுதான் அது அது என்ன கொஞ்சம் சொன்னாரு அந்த பராவித்யாவுக்கு என்ன வித்யா அக்ஷரம் கம்யதே அக்ஷரம் வித்யா அந்த பராவித்யா அக்ஷரம் அக்ஷரத்தை பத்தி டீட்டெயிலா பேசணும் அக்ஷரன்றது ஆல்பாபெட் கிடையாது இதுல அக்ஷரம்னா அழியிறது அக்ஷரம்னா அழியாதது அழியாதது எதுவோ அது வித்யா அது வெரி பாப்புலரா இருக்கிறது என்ன பிரம்ம வித்யா வெரி பாப்புலரா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை வந்து பிரம்ம வித்யா அப்ப அக்ஷரம் பராவித்யா மீன்ஸ் அக்ஷரம் சப்ஜெக்ட் மேட்டரு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அக்ஷரம் அது வந்து என்னன்னா பிரம்ம ஓகே பிரம்ம அப்போ முழு யூனிவர்ஸ் எப்படி ஜிஆர்டி குள்ளர் இருக்கிறத நான் பார்த்தேன்னா அந்த மூணு பேர் இங்க வந்துருங்க அப்போ இங்க ஐடியா என்னன்னா எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சோம்னா அப்ப தங்கத்தை தெரிஞ்சுண்டா தங்கத்து சம்பந்தப்பட்ட ஆபரணங்களா தெரிஞ்சுக்கலாம் மரத்தை தெரிஞ்சுன்னா சேரிடேபிள் டெஸ்க்கு அதுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா இவனுடைய கேள்வி மொத்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இந்த ஹோல் பிரபஞ்சத்தை ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் அக்ஷரம் அதுதான் பிரம்மன் அந்த பிரம்மனை தெரிஞ்சுண்டா முழு ஜகத் யூனிவர்ஸை தெரிஞ்சுக்க முடியும் ஐடியா போயிடுதுல அப்போ அந்த பிரம்மனை பத்தின ஐடியா வரணும் அப்போ நெக்ஸ்ட் அதனுடைய உடையத்தில் ஒரு இம்பார்டன் மந்திரம் இது புரிஞ்சுட்டு அது நம்ம அனுபூதித்துக்கு வந்துடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வர வேண்டாம் எந்த கிளாஸுக்கும் வர வேண்டாம் எங்க இருப்போம் அவன் மௌனியா ஆயிடுவான் அதை அசிமுலேட் பண்ணுவான் அதுக்கப்புறம் பிரம்மணியா ஆயிடுவான் நீங்க சொல்லிட்டே இல்லை எனக்கு புரிஞ்சுட்டு அடுத்த கிளாஸ் நான் எங்கேயாவது ஒரு தனி ரூம் கட்டிட்டு தனியா போயிடுறேன் கஷ்டம் அது முடியாது நீங்க ஒரு நாள் முழுக ரெண்டு நாள் முழுக ஒரே ரூம்ல இருந்து பாருங்க அப்ப தெரிஞ்சிடும் இது தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரிஞ்சிடும் அதெல்லாம் டிபிகல்ட் அதனால அவ்வளவு சுலபமா இது இது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் இது அதனால அது டெபினேஷன் கொடுத்தாரு பிரம்மன்னா என்ன எது பிரம்மன் அந்த பிரம்மனை பத்தி முதல் அது பலவிதமான சொற்கள் சொல்லப்பட்டது அதை தெரிஞ்சுக்கிட்டவன் தீராகா அப்படின்றத படிச்சோம் ஓகே அதுல அந்த பிரம்மனை பத்தி பஸ்ட் முதல் விஷயம் என்ன சொல்றாரு அது வந்து பார்க்க முடியாது அது பிரம்மன் எது இருக்கிறதோ அது வந்து பார்க்க முடியாது வாசியம் வந்து அத்ரேஷம் அத்ரேஷம்னா நதிஷ்யம் அந்த பிரம்மனை பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது பார்த்தா என்ன பார்த்தா என்ன பார்த்துட்டு என்ன அர்த்தம் உருவம் இருக்குற மாதிரி இருக்கு அப்படியும் பிரம்மன் அதனால அது கண்ணுக்கு பார்க்க முடியாது அக்ராஹியம் அது அது கையினால பிடிக்க முடியாது பிடிச்சு தூக்க முடியாது ஓகே வந்து ஞானேந்திரியம் முழுக்க உபயோகப்படுத்துறது செகண்ட் வந்து கர்மேந்திரியத்தினால முடியாது சரி அதுக்கு கர்மேந்திரியம் அதுக்கு ஞானேந்திரியம் இருங்கன்னா அதுக்கு ஞானேந்திரியம் கிடையாது அதுக்கு கர்மேந்திரியம் கிடையாது அது பின்னாடி சொல்லிட்டாரு ஓகே அதனால அகோத்திரம் அவர் அதுக்கு குளம் ஜாதி கிடையாது அதுக்கு எதுக்கு கிடையாது எதுக்கு கிடையாது பிரம்மனுக்கு ஜாதி நீதி குளம் கோத்திரம் ஒன்னும் கிடையாது கலர் கிடையாது ஆனா எனக்கு ஜாதி நீதி குளம் எல்லாம் உண்டு இல்லையா அதான கரெக்ட் அவர் என்ன செய்வாரு அந்த டீச்சரு சவுத்தலை பாய் முட்டிப்பாரு ஏ அந்த பிரம்மன் தான் நீ அப்போ எனக்கு ஜாதி கிடையாது நீதி கிடையாது குளம் கிடையாது கோத்தரம் கிடையாது இப்படி புரிஞ்சுக்கணும் குறைஞ்ச பட்சம் மினிமம் குவாலிஃபைடு வேதாந்தத்துக்கு வந்தா பக்கத்துல உட்காந்துருங்க நீங்க என்ன ஜாதி என்னம்மா அப்படி கேட்கப்படாது ஓ எழுதி கேட்கலாமான்னு கேக்குறேன் அதுவும் கேட்கப்படாது எப்பயோ மேரேஜ் செட்டில் பண்ணணும் அதுக்கு மாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இவர் எல்லாம் இப்படி இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாராம் ஜட்ஜு கூட பண்ணக்கூடாது மனசுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா கோத்தரம் கிடையாது குளம் கிடையாது எதுக்கு நான் பிரம்மன் ஏக்க பிரம்மன் அது வேற ஒரே பிரம்மன் தான் இத்தனை உட்கார்ந்து இருந்தாலும் ஒரே பிரம்மன் தான் ஏக்க பிரம்மன் அதனால அது அதை பத்தி எல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அது வந்து பாதம் கிடையாது அதெல்லாம் சொல்லிட்டு அது எப்படிப்பட்டது அதுக்கு உருவம் இல்லாததுனால நித்தியம் நிரவயவம் அது அவயம் கிடையாது அதனால நித்தியம் எப்பொழுதும் இருக்கிறது ஆனா இந்த உடம்பு என்ன இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற உடம்பை சாயந்திரம் வேற மாதிரி இருக்கிறது இல்லையா அது நான் இல்லை நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் விபும் விபிதம் பவதி இது விபும் அப்படி சொன்னோம் அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன சர்வகதம் சர்வகதம்னா எல்லா இடத்துலையும் உருவம் இருக்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கும் உருவம் மற்றது எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படிலாம் டீட்டெயிலா ஆறாவது மந்திரத்தை பிரம்மத்தனுடைய கான்செப்ட பார்த்தோம் டெபனிஷன் பார்த்தோம் பிரம்மத்தனுடைய டெபனிஷன் டோட்டலா நம்ம பார்த்தோம் ஓகே சரி அதுக்கப்புறம் என்ன அதனால இது முழுக்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் ஆறாவது மந்திரத்தை எப்படி பொருள் படுத்தணும் அது மாத்திரம் இன்னைக்கு தெரிஞ்சுப்பான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பர்தரா ஏழாவது மந்திரத்துக்குள்ள நுழைவு அகம் அத்ரேஷியம் அகம் அக்ராஹியம் அகம் அகோத்திரம் அகம் அவர்ணம் அகம் அசாட்சி அதுக்கப்புறம் அகம் அஸ்ரோத்திரம் அகம் அபானிபாதம் அகம் நித்தியம் அகம் விபுகு அகம் சர்வகதம் நான் தான் அந்த பிரம்மன் அப்படின்னு முழு டீச்சிங் இதுதான் உபனிஷத்தை எடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் இருக்காதே டைரக்டா பாயிண்ட்டுக்கு போயிடும் ஓகே நீ அந்த பிரம்மன் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு ஓகே அந்த பிரம்மன் வந்து அந்த பிரம்மன் தான் இந்த ஹோல் சிருஷ்டிக்கு காரணம் காஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன இப்ப என்ன நம்ம எடுத்துட்டு இருக்க காரண காரியவாதம் தான் எடுத்துட்டு இருக்கோம் காஸ்ட் அண்ட் காரணம் காரணம் இல்லாம இருக்காது காரியம் இருந்தா காரணம் டெஃபினட்டா இருந்தாகணும் ஓகே இட்லி இருந்ததுன்னா கண்டிப்பா இட்லி மாவு இருந்தாகணும் இட்லி மாவு இல்லாம கண்டிப்பா இட்லி கிடையாது கரெக்ட் இப்ப காரண காரியம் தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த காரணம் சாதாரணமா ரெண்டு விதமான காரணம் இருக்கிறது இருக்கிறதுக்கு இது இது எஃபெக்ட் இல்லையா இதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்கணும் ஓகே இதுக்கு காஸ்ட் ரெண்டு இருக்கணும் ரெண்டு இருந்தா இந்த இது வந்து இது உற்பத்தி முடியும் டேபிள் ஒண்ணு வந்து மெட்டீரியல் காஸ்ட் ஓகே இன்னொன்னு வந்து இன்டலக்சுவல் காஸ்ட் கரெக்ட் ஓகே ஒன்னு வந்து மெட்டீரியல் இருக்கணும் இன்னொன்னு இது செய்யற ஆள் இருக்கணும் இந்த மரமே டேபிள் ஆகாது மரமே டேபிள் ஆகாது அதுக்கு கார்பன்டர் வேணும் கரெக்ட் அப்புறம் நகை போட்டிருக்கும் நகை போட்டு இருக்கிறதுல நகைக்கு கோல்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட் அது நகை பண்றான அவன் யாரு கோல்ட் ஸ்மித் அவன் ஒரு ஆள் இருக்கணும் ஓகே அப்போ எது எடுத்தாலும் இப்ப வந்து இது வந்து பார்ட் இது ஸ்மால் பாட் ஓகே நீ எத்தனை டிசைன் பண்ணினாலும் இதுக்கு சப்ஸ்டண்ட் என்ன களிமண் இருக்கணும் வித்தவுட் களிமண் பானை வராது ஓகே களிமண்ணே பானையை குதிச்சுடாது அப்போ இதுக்கு யார் இருக்கணும் பாட் மேக்கர் இருக்கணும் பாட் மேக்கர் இருக்கணும் இப்போ பாட் மேக்கர் ஒரு ஆளு களிமண் ஒரு ஐட்டம் அதுல இருந்து எஃபெக்ட் வருது கரெக்டா அப்போ மெட்டீரியல் காஸ்டுக்கு வந்து உபாதான காரணம் அந்த இன்டலெக்சுவல் காஸ்ட் இருக்க அது வந்து நிமித்த காரணம் அப்போ ரெண்டு காஸ்ட் இருக்கணும் நிமித்த காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம் உபாதான காரணம் சேர்ந்து அதனுடைய காரியம் உருவாயிருக்கு அப்போ இந்த ஹோல் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் முழுக்க சிருஷ்டி முழுக்க வந்திருக்கிறது பக அதுக்கு காரணம் பிரம்மன் சொன்னோம் இந்த பிரம்மன் இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஜகத்தை முழுக்க படைச்சது நிமித்த காரணமா உபாதான காரணமான்றது பார்க்கணும் கரெக்டா எந்த ஒரு விஷயமும் நிமித்த காரணம் தனியா இருக்கிறது உபாதான காரணம் தனியா இருக்கிறது கரெக்ட் நிமித்த காரணம் உபாதான காரணம் அது போல இந்த யூனிவர்ஸ் கம்ப்ளீட்டா வந்திருக்கிறது அதுக்கு இந்த பிரம்மன் அப்படி சொல்றீங்களே பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம் படிச்சோம் இந்த ஹோல் ஜகத்துக்கு இது காஸ்ட் இது வந்து எஃபெக்டிவ் ஆயிருக்கிறது இந்த எஃபெக்டுக்கு ஒண்ணு இருந்தாகணும் நீ பார்க்கிறனா அதுக்கு ஒரு காரணம் இருந்தாகணும் அது பிரம்மன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கு நிறைய டீட்டெயில் லாஜிக்கெல்லாம் சொல்லிருக்கோம் ஒத்துக்கிட்டோம் அந்த பிரம்மன் இந்த யூனிவர்ஸுக்கு ஜெகத்துக்கு இந்த உலகத்துக்கு நிமித்த காரணமா உபாதான காரணமா அவர் வந்து இன்டெலக்சுவல் காஸ்டா அல்லது மெட்டீரியல் காஸ்டா கரெக்ட் கேள்வி புரியுது புரிஞ்சுக்கணும் நம்ம சாதாரணமா முதல்ல ரிலீஜியஸ் லைஃப்ல ஹோல் சிருஷ்டிக்கு காரணம் பகவான் அப்படி சொல்லுவான் இதெல்லாம் யாருப்ப படைச்சாரு பகவான் படைச்சாரு ஓகே அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா அப்போ பகவான் படைச்சாரு எங்கிருந்து படைச்சாரு எதை படைச்சாரு இவ்வளவு செங்கல்ல எங்க கொண்டு வந்தாரு இல்லையா இதெல்லாம் இவ்வளவு இருக்கிறத வீடுகள்லாம் கட்டிருக்க இதெல்லாம் மெட்டீரியல் எல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தாரு வைகுந்தத்துல இருந்தான் சிவலோகத்துல இருந்தான் பிரம்மலோகத்துல இருந்தான் இல்ல இந்த பக்க பரலோகம் ஒண்ணு இருக்க அந்த லோகத்துல இருந்தான் இல்ல கடன் கடன் விதேசியில இருந்து வாங்கிட்டு வந்தாரா எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாருல கேள்வி எங்க இருந்தும் வாங்கிட்டு வரலை அப்படி வாங்கிட்டு வந்தாருன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அவரு ஒரு இடத்துல இருக்காரு இன்னொரு இடத்துல மெட்டீரியல் இருக்கு அப்ப சர்வகதம்ன்றது பங்கமாயிடும் அந்த வார்த்தை பயன் இல்லாத வார்த்தையா போயிடும் கரெக்ட் அப்போ ஒரே ஒரு விஷயம் இருக்கணும் இதுல நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒரே ஆளா இருந்தா தான் இதுல சாத்தியம் கரெக்ட் நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் ஒரே ஆளா இருந்தா தான் முடியும் ஆனா ஜென்ரலா நாம வந்து வீடு கட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க வீடு கட்டுறோம்னா கொத்தனார் கட்டுவான் நாம போவோம் இந்த வீடு எல்லாம் கட்டுறான் அவன் வீட்டுக்குடி வரதில்ல பாவம் அவன் எங்க குடிச்சியில இருப்பான் ஊர்ல பாருங்க இல்லையா அந்த அது கரையாம் புத்து கட்டும் அதுல உள்ள வாழறது யாரு பாம்பு அப்ப நம்ம இதெல்லாம் வாழற இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கிறது அது என்ன காக்கா வீடு கட்டும் கூக்குணாங்குருவி வீடு கட்டும் பட்சி எல்லாம் வீடு கட்டுறது நம்ம மாத்திர விவேக சூடாமணி இல்லை அது வீடு கட்டும் அது வீடு கட்டுறதுக்கு வெளியில இருந்து ஆள்லாம் அந்த இது எல்லாம் முடிச்சோன்னிருக்க பில்டர்ஸ் எல்லாம் இல்ல அதுவே பில்டர் அதுவே ஓனர் அதுவே ரிஜிஸ்டர் எல்லாம் போய் அங்க போய் கியூல நிக்க வேண்டாம் எல்லாம் அதுக்கு ஒரு சொந்த வீடு கிடையாது ப்ராப்ளமே கிடையாது அதுக்கு இங்க எங்க போகும் அவ்வளவு பெரிய தென்ன குச்சி எடுத்துட்டு போகும் மூக்கால ஆச்சரியமா போக்குறது இவ்வளவு பெரிய குச்சி எடுத்துட்டு போய் அதை வளர்ச்சி அதுக்கு எத்தனை கை இருக்கு கையே கிடையாது காலை வச்சு பண்றது அதுதான் ரெண்டே காலதான் மூக்கு நமக்கு ரெண்டு கை வேற கொடுத்து ரெண்டு காலை வேற கொடுத்து தலை மேல மேல கொடுத்து அதுக்குள்ள மூளை வேற கொடுத்து ஏன்னா கன்ஃபியூஸ் மூளை கொடுத்து கன்ஃபியூஸ் அதனால அது வந்து சொந்த வீடு அது தூக்கணும் குருவி நான் இங்க வச்சிருக்கேன் நான் அந்த இது கூடு கட்டினது அதுல வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது பக்காவா இருக்கும் அது என்ன அது பாஷையில் என்ன பேசுமோ தெரியாது ரூம் டிராயிங் ரூம் அப்படிலாம் சொல்லுவேன் தெரியல கட்டுறது கட்டுறது அதுவே குடி இருக்கிறது ஆனா மெட்டீரியல் காஸ்ட் மாதிரி வெளியில இருந்து எடுத்துட்டு வருது ஓகே வந்து ப்ராப்ளம் வந்து இன்ன சொல்றதுன்னா ரொம்ப வருஷமா பத்து வருஷமா இந்த கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது அது எங்க நம்ம வீட்டு டிவி பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் ஒட்டடை இருக்கும் அந்த ஒட்டடையில ஒரு எட்டு கால் பூச்சி ஓடும் பாத்துறீங்களா அந்த எட்டு கால் பூச்சி பண்றத அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு இது அந்த வீட்டுக்கு பேர் என்ன சிலந்தி வலை நெட்வொர்க் வெல வெ இது வந்து பரா வித்யாலயம் இதராவித்தியாலயம் பிசினஸ் எல்லாம் எதிர்த்து இருக்கு வெப்பல தான் நடக்கிறது அப்போ இந்த சிலந்தியை நீங்க மறந்துட முடியும் அதனால தான் நீங்க வீட்டை எத்தனமா பண்ணின வச்சாலும் குடுக்கு ஓடுவார் அவர் வீட்டுக்குடன் வாங்கறது தெரியாது புரிய வார்த்தை அப்போ உபனிஷத்துல சாதாரண ஜனங்கள் வந்து இது உபனிஷத்தை ஏதோ நினைச்சுட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய அறிவான விஷயம் அறிவான விஷயம் தெரியுது இல்லையே சிம்பிள் உதாரணத்தை வச்சு அந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு உபனிஷத்து ட்ரை பண்ற புரியுது சிம்பிள் உதாரணத்தை வச்சு பிரம்மத்தை புரிய பிரம்மம் புரியுறது சார் நான் யாரு நீ தான் பிரம்மன் புரியுதுதான் அதை பத்தி இது தனித்தனியா நம்ம பேசிட கூடாது முழுக்க டீச்சிங் அதுதான் அதுதான் புரிஞ்சுட்டு வரணும் அதுதான் டீச்சிங் இருக்கிறது பிரம்மனை தனியா பேசிட்டா புரிஞ்சிடும் என்ன பத்தி தனியா பேசினா அதுவும் புரிஞ்சிடும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ப்ராப்ளம் உபனிஷத்து டோட்டலா அதுக்கு தத்துவம் சொல்றது தது துவம் அசி நீதான் அந்த பரம்பொருள் பிரம்மன் அப்படின்னு டீச்சிங் இருக்க இப்ப நம்ம ஏழாவது ஒன்பதாவது மந்திரம் என்ன பண்றதுன்னா இந்த ஆறாவது மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கப்படுறது அப்போ இந்த ஆறாவது மந்திரத்தினுடைய கமெண்ட்ரி தான் ஏழு எட்டு ஒன்பது மந்திரம் ஓகே இந்த கண்டத்துல பஸ்ட் சாப்டர்ல வருது அதை நம்ம படிப்போம் எதோர்ணாபிஸ்ருஜதே கிருண்ணத்தேச்ச प्रतिव्याम, यदा केशो ய பிவியோஷ சஷாத் கேஷோலோமான तपसा सीयते ब्रह्म, தோ அன்னமோ மனசியோகமூச்சாவிப்ப தஸ்மாத் ஏதத் பிரம்மநாமம் ஜாயத்தே ரொம்ப அற்புதமா அழகா கொண்டு போறது இதுல ஏழாவது வந்து உதாரணம் இந்த செலந்தி ஸ்பைடருடைய நெட்வொர்க் வெப்பை பத்தி சொல்றது ஸ்பைடர் வெப்பு எப்படி தோன்ற இதுல முதல் ஏழாவது மந்திரத்துல மூணு விதமான உதாரணம் கொடுக்கிறது எப்படி பார்த்தாலே சும்மா இது அழகாக செலந்தி வலை வந்து எப்படி பண்றது அதுக்கு நிமித்த காரணம் உபாதான காரணம் அதுவே அதை டீச் பண்றதுக்காக செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து லேண்ட்ல பூமியில வந்து விளை நிலத்துல ஒரு விதைய போட்டோம்னா இந்த வேர்கடலை தெரியுமா உங்களுக்கு வேறு கடலை வேர்கடலை மரத்துல இருந்து வருதா இதுல இருந்து வருதா பாத்திருக்கீங்களா நீங்க புடுங்கினீங்கன்னா அடியில் ஒரு பெரிய கொத்து இருக்கும் அப்படி ஒரு கொத்து புடிங்க அங்க வாய்க்கால தண்ணி போகும் வாய்க்கால் குட்டிய ஓட ஒண்ணு போகும் அந்த பாத்து போகும் அதுல இப்படி அலசிட்டு அந்த பச்சை கடலை தின்னா ஆனந்தமா இருக்கும் சரி இவ்வளவு கடலை போட்டிருக்க ஒரு இருபது கடல இருந்துன்னா எத்தனை கடலை வேர்கடல உள்ள போட்டிருப்பான் பரவாயில்ல தெரிஞ்சிருக்க மேதாவின்னு அர்த்தம் உபநிஷத்து அர்த்தத்தை சொல்றது உபநிஷத்து புரியாத இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆள் எல்லாம் படிக்க வேண்டியது பெரிய பெரிய தாடி வச்சிருக்கா படிக்க வேண்டியது நத்திங் ஒரு கடலையை போட்டா இவ்வளவு கொத்து கடலை தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு அதை தான் உபனிஷம் சொல்றது பூமியில போன்ற அந்த செடியில வரக்கூடிய பிளான்ட் எப்படி வருதோ அது போலதான் அது போல பிரம்மன் அப்படி சொல்றது செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னது பிரம்மனை பத்தின விளக்கம் இது பிரம்மன் எப்படி இந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறான் எப்படி இதுஷன் பண்றது அதை பத்தி சொல்றதுக்கு விளக்கம் இன்னொன்னு எப்படின்னா இந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அப்படின்னா நம்முடைய உடம்புல இருக்கிற முடி தலையில இருக்கிற முடி அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா இந்த உடம்பு கிள்ளா வலிக்கும் ஓகே முடிய வந்து நடுவில் கட் பண்ணா வலிக்காது ஓகே அப்படி சொல்லி புரிய வைக்கிறது மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது எப்படி இப்ப வந்து இப்ப செலந்தி வந்து வீடு கட்டுறதுன்னா அதுக்கு ரா மெட்டீரியல் வந்து தன்கிட்டே வருது ஓகே எப்ப ஒண்ணு வந்து ஒரு மெட்டீரியல் இருந்தா தான் அதுல இருந்து ஒண்ணு உருவாக்க முடியும் இப்ப வந்து டேபிள் இருக்குன்னா ரா மெட்டீரியல் வந்து இங்க மரம் இருந்தாகணும் அது போல ஒன்னொன்னுக்கும் மெட்டீரியல் இருந்தாகணும் இங்க என்ன இந்த வெப் பண்றது ரெண்டு காரணமும் ஸ்பைடரே அதனால் நிமித்த காரணம் உபாதான காரணம் சொல்லிட்டேன் அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை என்ன புரிஞ்சுக்கிறது அபின்ன நிமித்த உபாதான காரணம் அபின்ன நிமித்த உபாதான அபின்னம்னா என்ன டூ இன் ஒன் ரெண்டா பிரிக்கிறது பெரிய பெரியவா இருக்கிறது அபின்னம் அப்படின்னா டூ இன் ஒன் ரெண்டா இருக்கிறதும் ஒண்ணு அப்படி சொல்றது அப்போ காஸ்மிக் இந்த யாருன்னா மிஸ்டர் பிரம்மன் ஹோல் சிருஷ்டியை பயன்படுத்தி இருக்க அவர் வந்து இப்ப எந்த டயத்தில் எப்ப பண்ணினாரு இல்லையா எந்த டயத்தில் பண்ணினார்னா அதுக்கு ஒரு டைம் இருந்தாகணும் இல்லையா எப்ப தோணுது இது ஒரு பெரிய மாயா உறக்கது அதெல்லாம் பிரம்மன் வந்து சலந்தி மாறி நிமித்த காரணம் உபாதான காரணம் புரிஞ்சுரு துல்லியோ அப்ப பிரம்மன் எப்படிப்பட்டது எட்டு கால் பூச்சி பிரம்மன் வந்து இவ்வளவு தான ஏதோ நினைச்சன எட்டு கால் பூச்சி தானே எட்டு கால் பூச்சி கிடையாது உதாரணம் மாத்திரம் எடுத்துக்கணும் இங்க பாரு பிரம்மன் ஓடுற பாரு உதாரணம் அதுல நிமித்த உபாதான காரணம் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஓகே எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் பாவம் நான் சொல்லணும் இது உபனிஷத்து அதனால சொல்றது இரண்டாவது விஷயம் இருக்க பூமி பூமி வந்து ஏக்ககா ஒரு பூமி அதுல இருந்து தாவரங்கள் வந்து பலது மெனி அப்போ இதுல என்ன சொல்றது பிரம்மன் வந்து ஏக்ககா அதனுடைய சிருஷ்டி அநேகா மெனி செகண்ட் உதாரணம் இந்த பூமியில இருந்து வரக்கூடிய தாவரங்கள் பலவிதமா வருது ஓகே ஆனா ஏக்க பூமி ஒரு பூமியில பலவிதமான தாவரங்கள் வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அதனால செகண்ட்டுக்கு என்ன சமஸ்கிருத வாரத்துல சொன்னோம்னா ஏக்க காரணாத் அநேக வித காரியாணி காரணாத் அநேக வித அப்படி சொல்லலாம் மூணாவது இது இருக்கிறது இந்த உடம்புல இருக்க முடி தலையில் இருக்க முடி இல்லையா இப்ப வந்து ஒண்ணு வந்து சேதனம் இன்னொன்னு வந்து அச்சேதனம் ஒண்ணு வந்து உயிரு உள்ள வஸ்து இன்னொன்னு வந்து ஜட வஸ்து சப்போஸ் முடியும் சேதன வஸ்துவா இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பார்பர் ஷாப்ல என்ன ஆகும் இல்லையா ரத்த உரமா இப்ப அங்க கீழே ஒரு பார்பர் ஷாப் இருக்கு ஓகே அங்க கட் பண்ண உடனே ஆகும் கத்துவான் இந்த கிராமத்துல அந்த பன்னிக்குட்டி இருக்க அத சைக்கிள் வச்சு இழுத்துட்டு போவோம் அது கத்தும் பாருங்க நமக்கு நல்ல குழஞ்சிடும் அதுதான் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும் அப்ப அந்த பார்பர் ஷாப்ல கட் பண்ண கட் பண்ண என்ன செய்வோமே கத்துவான் அப்படின்னு அது மாத்திரம் இல்ல அப்ப அப்ப என்ன பண்ணுவான் பார்பர் ஷாப்பே நடத்த முடியாது நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அப்ப என்ன ஆகும் கரெக்ட் ஜடா முடியா ஆயிடும் அப்ப ஒண்ணு சேதனம் மற்றொன்று அச்சேதனம் இது இது எக்ஸாம்பிள் சொல்றது உபனிஷத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா புரிய வைக்கிறது பாருங்க புரிய வைக்கிறதுக்காக அதனால இங்க என்ன சொல்றதுன்னா இங்க நேச்சுரல் என்னன்னா இப்ப சாதாரணம் வந்து யானைக்கு எந்த குட்டி பிறக்கும் யானை குட்டி தான் பொருக்கும் எர்ம பிறக்காது இல்லையா குதிரைக்கு குதிரை குட்டி தான் பிறக்கும் இல்லையா காக்கைக்கு காக்கை குஞ்சு தான் வரும் ஓகே குரு குஞ்சு வராது ஜென்ரலா அதனுடைய ப்ராடக்ட் அது என்ன இருக்கிறதோ ஒரிஜினல் அதுல இருந்து வரும் நம்ம ஏற்கனவே சொல்றோம் காரியத்தை பார்த்தா காரணத்தை பார்க்க வேண்டாம் காரணம் காரியமும் ஒண்ணுதான் இங்க என்ன கொஞ்சம் டிஃபரெண்ட் காரணத்துல இருந்து காரியம் டிஃபரெண்ட் என் உடம்புல இருந்தே வர முடி என் உடம்பு வந்து சேதனமா இருக்கிறது இந்த முடி வந்து அச்சேதனமா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கிறது இல்லையா என் உடம்பு சேதனம் ஆனா முடி வந்து அச்சேதனம் கரெக்டா இது வந்து காரணம் காரியம் டிஃபரெண்டா இருக்கு அது போலதான் இங்க என்ன சொல்றது விலட்சண சிருஷ்டி விலட்சண சிருஷ்டி சொல்றது விலட்சணா அதுலேருந்து டிஃப்ரெண்டா இருக்கிறது அப்ப பிரம்மன் வந்து சிருஷ்டி பண்ணிருக்கிற ஹோல் ஜகத் யூனிவர்ஸ் ஜடவஸ்து பிரம்மன் சேதன வஸ்து ஹோல் பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது ஜட மெட்டீரியல் காஸ்ட் மெட்டீரியல் பொருள் மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் பிரம்மன் இல்லை அப்படி ஆகிறது ஓகே ஏன்னா பிரம்மன் வந்து அதிரேஷம் அதிரேஷம்னா என்ன சொன்ன பார்க்க முடியாது ஆனா இந்த ஹோல் சிருஷ்டிய நம்ம பார்க்கிறோம் பஞ்சபூதத்தை பார்த்து அனுபவிச்சுக்கிறோம் பிரம்மத்தை பார்க்கணும் அப்போ யானைக்கு யானை கொட்டி பறக்கணும் குதிரைக்கு குதிரை கொட்டி வரணும் எருமைக்கு எருமை வீட்டுல திட்டம் எருமை எருமை எருமை நாயி எல்லாம் பிறந்திருக்கோம் பையன் மொத்தம் கரெக்டா இப்ப தம்பா சொன்ன நீத்துல திட்டு வாங்க போல இருக்க ஏ எப்படி எல்லாம் அப்பன் மாதிரிதான் வரும் அப்படி வீட்டுல சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அப்பவும் சொல்லுவாங்க இல்லாட்டி இந்த அம்மா மாதிரி வரும் அப்பப்ப சொல்லுவோம் ஏ அம்மா அப்பா எப்படி ரூபத்திற்க அப்படிதான் இருக்கும் இது ஒண்ணும் அது ஒண்ணும் பிறக்காது அதனால பிரம்மனுக்கு எப்படி புறக்கூடாது அது அதிருஷ்யம் இது திருஷ்யம் ஓகே அது நித்தியம் பிரம்மன் நித்தியம் இந்த ஹோல் யூனிவர்ஸ் அநித்தியம் ஓகே அதனால ரெண்டும் வேற வேறையா இருக்கிறது ஒண்ணு சேத்தனம் இன்னொன்னு அச்சேதனமா இருக்கிறது அப்படி மூணு உதாரணத்தை சொல்றது இங்க என்ன சொல்றது ஊர்ணாமிஜத்தே கிருண்ண தேச்ச ஊர்ணாபினா சலந்தி ஸ்பைடர் சிறிஜத்தை கிரியேட் பண்றது வெப் கிரியேட் பண்றது ஓகே வலையை வந்து கிரியேட் பண்றது அப்படி பஸ்ட் இதுல நம்ம சொன்னோம் அப்போன் தனி களிமன் தனி பானை சப்பரேட் ஒண்ணு தான் இந்த நிமித்த உபாதான பிரபஞ்சத்துக்கும் பிரம்மணத்தை பத்தி ஐடியா சொல்றது செகண்ட் என்ன சொல்றது பிருத்திவியாம் ஓஷதையா சம்பவந்தி பிருத்தி ராக்கெட் இல்ல பித் ராக்கெட் இங்க பூமி ஓஷதையா தாவரங்கள் பூமி ஒண்ணு தாவரங்கள் அநேகம் பலவிதமா இருக்கிறது அது போல பிரம்மன் ஏக்க பிரம்மன் இந்த ஹோல் சிருஷ்டி பலவிதமாக டெவலப் ஆயிருக்கிறது மூணாவது விஷயம் என்ன சொல்லு சத புருஷாத் கேசலோமானி கேசலோமானினா தலையில் உள்ள முடி உடம்பில் இருக்க முடி அதெல்லாம் சொல்றது யாருக்கு புருஷாத் புருஷாத்னா புருஷ சரீராத் அப்படி போட்டுக்கணும் ஓகே எப்படிப்பட்ட புருஷா சத புருஷாத் சத புருஷாத் உயிரோடு இருக்கிற புருஷன் லை புருஷன் எல்லாம் மனிதர்கள் ஆல் ஹியூமன்ஸ் ஓகே ஆல் லைவா இருக்கிறது உயிரோட இருக்கிறது முடி வளரும் இல்லைன்னு என்னாகும் செத்து போன உடம்புக்கு ஷேவ் பண்ண வேண்டியிருக்கும் உடம்பு செத்து போச்சுன்னா முடியெல்லாம் வளராது எக்ஸ்ட்ரா வளராது ஓகே அங்க என்ன ஷேவ் பண்ணி அவரை இறந்து போயிட்டாருங்க ரெண்டு நாள் வச்சுன்னா முடி தாடி முடியெல்லாம் வராது ட்ரை பண்ணி பாருங்க அதனால சத புருஷா சத புருஷா உயிருள்ள இருக்கிற முடி அப்படி சொல்றது இவன் எங்கயாவது டிவி சி நாயுடு கூட கேர்ஃபுல்லா சொல்றது அது போல இந்த பிரம்மன் சேதனம் அதுல இருந்து ஹோல் சிருஷ்டி அச்சேதனம் ஜடம் மேட்டர் தா அவ்விதம் மேலே சொன்னபடி அப்பின்ன ஏக்க காரண அநேக்க காரியாணி அதுக்கப்புறம் வந்து சேத்தனம் அச்சேதனம் இந்த பிரம்மன் சிருஷ்டியை பத்தி சொல்றது அது மாத்திரம் இது இந்த செலந்தி என்ன பண்றது நீங்க பார்க்கணும் இனிமேலாம் அங்கே இருந்து அந்தரத்தில் நீங்க விஷம் பண்ற மாதிரி அப்படி தொட்டிங்கன்னு வச்சுங்க என்னாகும் அப்படியே குடுகுடு போயிடும் போயிடும் அந்த சர்க்கஸ் எதுல இருந்து வந்தது அதனுடைய சலைவா இருந்து ஊஞ்சல் பண்றது இப்ப ஊஞ்சல் இல்லாத வீடே இல்லை ஊஞ்சலே கிடையாது பழைய காலத்தில் ஊஞ்சல் இருக்கும் முன்னாடி வந்த உடனே ஊஞ்சல் இருக்கும் அழகா இருக்கும் மெட்ராஸ் எங்க போய் ஊஞ்சல் பண்ண முடியும் அந்த காலத்துல இருந்து இந்த கால புராண காலத்திலிருந்து சலந்தி மாத்திரம் ஊஞ்சல் ஆடுறது சொந்த ஊஞ்சல் அப்படி தொட்ட திருப்பி போயிடும் அப்படின்னா என்ன சிருஷ்டி அகைன் லய அதுவே உள்ள முழுகிடுது அதுவே உள்ள போடுது அது போல இந்த பிரம்மன் என்ன பண்றதா இந்த ஹோல் சிருஷ்டிய சிருஷ்டி பண்றது அதுக்கப்புறம் லயா தன்னுக்கு உள்ளார இழுத்துக்கிறது ஜஸ்ட் லைக் சிலந்தி மாதிரி விஸ்வம் மிக சம்பவதி இந்த விஷம் அனைத்தும் அக்ஷராத் இந்த அக்ஷராத் பிரம்மன் மேலே சொன்னபடி ததா அதுபடியே இந்த சிருஷ்டி லய இது எல்லாத்தையும் உண்டாக்குகிறது இது ஏழாவது மந்திரம் அப்புறம் எப்படி எப்படி எட்டாவது மந்திரம் இருக்கிறது அப்படின்னா இந்த சிருஷ்டி எப்படி படிப்படியா வந்தது அப்படி சொல்றது அதனால இந்த ஹோல் காஸ்மாலஜி எப்படி வந்தது அதை பத்தி சொல்றது இது ஒரு பெரிய பிக் சயின்ஸ் இதுதான் போட்டு மூளை போய் குழப்ப போட்டிருக்கான் உபநிஷத்து டேட்டா கொடுத்து இப்படிலாம் இப்படி எல்லாம் பண்ணிடுச்சு சொல்லிடுது எப்படி ஹோல் இந்த யூனிவர்ஸ் சிருஷ்டி வந்தது அப்படி சொல்லிட்டு அதனால அவன் வந்து பிக் பேங்க்ல தேரி தேரி இருக்கிறது சாலிடேட் ஸ்டேட் தியரி ஷூட்டிங் தியரி அதுக்கப்புறம் வந்து சோமனி தேரி பண்ணிட்டு இருக்கா நம்ம உபநிஷத்தை எப்படி சிருஷ்டி வந்தது டக்கு டக்குன்னு சொல்லிடுச்சு நீ வந்து கேட்டுக்கோ கிளாஸ் ஆனா இங்க ஒரு மாதிரி கேட்கணும் அப்படி கேட்டதா புரியும் மாடர்ன் சயின்ஸ் மாதிரி கேட்டேன்னா புரியாது ஆனா மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்றதோ இல்ல சொல்ல விட்டதோ அதெல்லாம் இங்க சொல்லப்படும் அப்படி சொல்றது அதனால ஹோல் சிருஷ்டி எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா இந்த பிரம்மன் கிட்ட இருந்து வந்திருக்கிறது சிருஷ்டி எப்படி வந்திருக்கான் படிப்படியா வந்திருக்கிறது முதல்ல சிருஷ்டியானது எப்படி வந்திருக்கிறது நான்கு விதமான நிலையில வருது ஹோல் சிருஷ்டி இந்த உபனிஷத்துல நாலு விதமா சொல்றது சில உபநிஷத்துல ரெண்டு விதமா சொல்லும் சில உபனிஷத்துல மூணு விதமா சொல்லும் ஓகே இந்த இதுல எப்படி இருக்கிறது நாலு விதமா எல்லா இதுவும் எப்படி வந்திருக்கிறது அப்படி ஸ்லோவா வந்திருக்கிறது அப்படி பஸ்ட் பாயிண்ட் என்னன்னா சிருஷ்டி படிப்படியா வந்தது திடீர்னு அப்படி வந்துள்ள எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டார் அவர் இது பைபிள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் படைச்சார் அப்புறம் கடைசியா லைட் படிச்சாரா சொல்றதுல கூட தப்பு நான் ஜோக்கு சொல்ல நீங்க அந்த பைபிள் எடுத்து படிங்க நியூ டெக்ஸ்ட் படிக்கூடாது ஓல்டு டெக்ஸ்ட் படிக்கணும் இருச்ச கொழுக்கட்டை அப்படி சொல்லுவாங்க அப்படி படைச்சுட்டாராம் அவரு அப்புறம் அவர் பரலோகத்திலிருந்து படைத்தார் அப்ப பரலோகம் யாரு படிச்சது அவரு சொன்னாரு பிதாஜி பிதா அவருடைய பிதா அவருடைய பிதா யாரு பிரம்மாஜி புரிஞ்சுதான் இப்போ படைப்பானது படிப்படியாக வந்தது பாயிண்ட் இது திடீர்னு வந்து டக்குன்னு வரல இது கிராஜுவலா வந்திருக்கிறது எது ஒண்ணும் கிராஜுவலா தான் வரும் இப்ப வந்து நகை இருக்குன்னு திடீர்னு தங்கத்திலிருந்து அப்படி குதிச்சிடாது அந்த தங்கத்தை உருக்கி வாத்து கம்பி பண்ணி தட்டி உடைச்சி அதுக்கப்புறம் நகையா வருது படி உடனே அந்த அது என்ன இந்த இந்த இந்த இன்ன இது இது வரும் படிப்படியிரு இல்லையோ இல்லாதிருந்து இருப்பது இல்லை அப்படி சொன்ன அப்படி ஒண்ணு உண்டாகவே இல்லைன்ற சிருஷ்டி ஒண்ணு உண்டாகவே இல்லை கிரியேஷன் இருக்க எப்படிப்பட்ட கிரியேஷன் இந்த கிரியேஷன் எப்படி நோ கிரியேஷன் கிரியேஷன் இல்லை அதனால நமக்கு வந்து சாதாரணமா இது தெரிஞ்சுச்சுங்க நத்திங் கிரியேஷன் தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு நல்லபடியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஓகே ஒரு மாதிரி ப்ராப்ளம் ப்ராப்ளம் வந்திருந்த பகவான் ஏன் இப்படி படைச்சான் அது என்னுக்கு ஏன் இப்படி படைச்சான் அப்படி இருக்கல படைத்தான அப்படி ஒரு பாட்டெல்லாம் பாட தேவையில்லை அவர் படைக்கவே இல்ல அவர் அவர் படைச்சான்னு சொன்னால முக்காரி ராகம் பாடுவாங்க அதனால இது கிரியேஷன் வரலை முதல்ல அப்ப கிரியேஷன் என்ன அர்த்தம் வரல அப்புறம் என்ன அர்த்தம் அப்போ இப்ப வந்து இது இது டெஸ்க் டெஸ்க் என்ன கிரியேஷன் இது வந்து இருக்கிறதுக்கும் எவ்வளவு கிலோ கோல் கோல்டு கொடுக்கும்போது மோதிரமா இது வளையல் பண்ணுங்க சொல்றீங்க அவர் என்ன பண்றாரு கிரியேஷன் பண் என்ன பண்ற வளையலா மாத்திருக்காரு வளையலா மாத்திருக்காரு என்ன Only name and form. அதே வெயிட் இங்கே வெயிட் Nothing creation. கரெக்ட் இல்லையா இது வந்து இது களிமண் ஆனா இது பாட்டு சொல்றோம் அவ்வளவுதான் இதுல இருந்து களிமண் ஏதாவது சேஞ்சா இருக்கோம் ஓகே களிமண் இல்லாம பாட்டு இருக்க முடியுமோ நோக்கே nothing. அப்போ ஒன்லி நேம் அண்ட் அவ்வளவுதான் இருக்கிறது அப்போ இதுல இருந்து என்ன பண்றது வேற ஒரு பேரை மாத்திருக்கும் பேரை மாத்திருக்கும் களிமண் இதை சொல்லுவோம் இனிமேல் வந்து இதை களிமண் சொல்ல மாட்டோம் இதை பானன்னு தான் சொல்லுவோம் அவ்வளவுதான் இது மரம் சொல்ல மாட்டோம் ஓகே இது மரம் சொல்ல மாட்டோம் சொல்லுவோம் அப்போ ஒன்லி நேம் மாத்திர சேஞ்ச் பண்றோம் கிரியேஷன் ஓகே அப்போ கார்பண்டர் வந்து படைச்சது ஒன்லி ஃபார் நேம் மாத்திரிச்சு எவ்ரி ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் இன் த காஸ்ட் இன் பொட்டன்ஷியல் சொல்லியா ஓகே அதனால பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்க நகை வந்து தங்கத்தில் பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்க இந்த டேபிள் வந்து டெஸ்க் வந்து இது மரத்தில் இருக்கிற பொட்டன்ஷியல் பார்ம் லம்பரம் பார்க்கிறீங்க ஆலம்பரம் அந்த செடி விதையில பொட்டன்ஷியல் அப்போ ஒண்ணு இந்த கிரியேஷன் வந்து எது எடுத்துக்கோங்க குழந்த வந்து பேபி இருக்க குழந்தை எக்ஸிஸ்ட் இன் மதர் பொட்டன்ஷியல் பார்ம் கரெக்ட் ஓகே சயின்ஸ் எடுத்துக்கோங்க நியூக்ளியார் எனர்ஜி நியூக்ளியார் Nuclear Energy exists in the Nuclear Potential Form. Correct? இல்லையா அப்போ என்ன வந்திருக்கிறது இதுல ஒன்னும் வரல பிரபஞ்சம் கூட இதே பிரின்சிபல் தான் Whole பிரபஞ்சமோ so creation ஆகல அது Potential Formல, பிரம்மன் கிட்ட இருக்கிறது அது மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிறது அதனால கிரியேஷன் இல்லப்பா manifestation மேனிஃபெஸ்டேஷன் ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னா சேஞ்ச் ஆயிருக்கிறது திருப்பி உள்ள போயிடுறது ஓகே அதனால விதையிலிருந்து தான் இது வந்திருக்கிறது அப்ப படைப்பானது ஒன்னுத்துல இருந்து இன்னும் வந்திருக்கிறது ஏற்கனவே ஒண்ணு இருந்தா தான் அதுல வந்தாகணும் ஞாபகம் நெக்ஸ்ட் லாஜிக் இல்லைன்னா வராது இப்ப தயிரிலிருந்து தான் வெண்ண வரணும் இப்ப தயிர் கடைஞ்சா வெண்ண வரும் ஓகே வெண்ண உள்ள இதுவா இப்ப இப்ப வந்து அதே அமௌண்ட் எஃபெக்ட் தண்ணியம் போட்டு இப்படி கடையறை வச்சுக்கோங்க ஒண்ணு என்ன வரும் பெயின் வரும் கையில வெண்ண வராது கடைஞ்செடுத்த பயடாவ அப்படி சொல்ற இதுதான் ஒன்னும் வராது அப்படி அதனால அப்போ விதையில விதையில் இருக்கிறது பொட்டென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிறது தான் செடியா மரமா வருது வெத மாதிரியே இருக்கிற கல்லுல செடி வராது ஓகே அப்ப ஏற்கனவே அதுக்குள்ளற இருக்கிறது தான் வெளியில வந்திருக்க ஓகே அப்போ இந்த ஆலமரம் எடுத்துக்கோங்க சோ அந்த ஆலமரம் ஆலமரம் பெருசா இருக்கிறது அதனுடைய விதை இருக்க முட்டை மாதிரி இருக்கும் அப்படி பட்டாணி மாதிரி இருக்கும் அது விதை கிடையாது அதை உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள விதை இருக்கிறது எப்படி இருக்கும் அது கடுகுமா இருக்கும் பாரு நீங்க ஒரு விதையை எடுத்துட்டு ஒரு நாள் முழுக்க யோசிக்கலாம் வெளியில பார்க்கிற ஆலமரம் இந்த விதைக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா இருக்கிறது அப்ப ஹோல் சிருஷ்டின்றது என்ன அன்மேனிபெஸ்ட்ல இருந்து மேனிபெஸ்ட் வரும் அது சமஸ்கிருதத்தில் சொன்னா அவ்வெக்ட இருந்து நோ கிரியேஷன் ஓகே அதனால சரி அப்போ இந்த செடி வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கிறது இன்விசிபிள் ஃபார்ம்ல இருக்கிறது கரெக்ட் சோ நியூ நியூக்ளியர் எனர்ஜி வர்றதுக்கு முன்னாடி அதனுடைய பார்ம்ல இருக்கிறது இன்விசிபிள் ஃபார்ம்ல இருக்கிறது ஓகே இப்ப வந்து கிளாஸ்ல வந்து ரெண்டு பேர் உக்காடுறாங்க ஒரு பைய வந்து ஓகே இன்னொருத்தர் பேச முடியும் கிளாஸ் ரூம்ல வந்து பார்த்தா தெரியாது ஏன் தெரியாது பிகாஸ் ஒருத்தர் தான் கிளாஸ் எடுக்கணும் நான் ஒரு இடத்துக்கு போனேன் அவரை தவிர மீது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மற்றும் பலர் பேசுவார்கள் அங்க மற்றும் பலர் இல்லை ஓர் குரூப் பேசிட்டு இருக்கிறது நான் பேச ஆரம்பிச்சேன் ஒண்ணு நீங்க பேசுங்க நான் பேசுறேன் யாரு பேசுறதுன்னு நீங்களே பேசுங்க நீங்களே பேசுங்க இப்போ நீங்களே பேசுங்க பேசாம இருக்கணும் அப்பதான் நான் பேசுவேன் அப்படி சொல்றேன் அப்போ இங்க கிளாஸ் முடிச்சோன்னு என்ன அப்படி என்ன தெரிஞ்சிருக்கு டாக்கு இன்விசிபிள் ஃபார்ம்ல இருக்கு ஓகே இன்விசிபிள் ஃபார்ம் இருக்கு கொஞ்சம் பேசி பார்த்தா தான் அது விசிபிளா இன்விசிபிளான்னு தெரிய வரும் அப்ப பாக்கிறதுக்கு டாக்கு தெரியாது இதெல்லாம் இருக்கிறது அப்ப பிபோர் கிரியேஷன் இருக்க அது மாயா சக்தியோட இருக்கிறது ஓகே கிரியேஷன் அப்போ ரெண்டு விதமான சப்பரேட் ஐண்டி பிரம்மன் பிளஸ் மாயா சேர்ந்திருக்கிறது யுவர் ஸ்பீச் உங்களோட இருக்கிறது அது போல அப்புறம் அது செப்பரேட் சொல்ல முடியாது ரெண்டு சேர்ந்து இருக்கிறது அந்த மாதிரி படைப்பானது படிப்படியா வந்திருக்கிறது செகண்ட் பாயிண்ட் அது எக்ஸிஸ்ட் பிரம்மன் அன்மேனிபெஸ்ட் இன்விசிபிள் இருக்கிறது அப்படின்னு படிச்சோம் என்ன அப்படினா அப்படின்னா வராது மூணாவது 100 ஹண்ட்ரட் மீட்டர் வச்சுக்கோங்க ஒலிம்பிக் முதல்ல என்ன பண்ணுவான் ஒரு விசில் கொடுப்பா என அந்த ஓடான அவன் இப்படி பண்ணிட்டு இருப்பான் முன்னாடி எப்படிமோடி எப்படி இருப்பான் ஒரு காலை பின்னாடி வச்சுட்டு ரெண்டு கை இப்படி வச்சுட்டு மினிட் முன்னாடி முன்னாடி இப்படி இருப்பான் சொல்லும்போது என்ன செய்வான் என்ன செய்வான் இந்த உடம்பு மாத்திரம் லிப்ட் பண்ணுவான் இப்படி இருக்கு இப்படி பண்ணுவான் ஓகே நெக்ஸ்ட் விசில் கொடுத்த உடனே ஹண்ட்ரட் மீட்டருக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் ஒலிம்பிக்ல சி செவன் எயிட் செகண்ட்ஸ் ஓகே செவன் செகண்ட்ஸ் வச்சுக்கோ செவன் செகண்ட்ஸ் அப்ப இந்த செவன் செகண்ட்ஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல ஸ்டார்டிங் ரெடி அப்படி சொல்றியா அந்த ஹாஃப் மினிட் முன்னாடி சொல்றா இல்லையா ரெடி நம்மளை மாதிரி ரேஸ்ல விட்டான்னு வச்சுப்பா இப்படி பாத்து சரியா சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு செகண்ட் இப்படி பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கோல்டு கப்புக்கும் சில்வர் கப்புக்கும் ஒலிம்பிக் கோல்டு பத்தக்கம் சில்வர் இல்லையா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா ஒன் செகண்ட்ல ஹண்ட்ரட் ஒரு போர்ஷன் லேட்டா வந்துட்டான் பிரம்மன் ரன்னிங் ரேஸ் ஆக்கும் அப்படி இல்ல திருப்பி உதாரணத்துக்கு ஒரு ரன்னிங் ரேஸ்ல எப்படி போனா பிரிப்பரேஷன் பிரிப்பரேஷன் வேணும் தயாரிப்பு வேணும் அது போல பிரம்மன் மூணாவது ஸ்டேஜி தன்னை படுத்துகிறது ஓகே அப்ப முதல் படைப்பு படிப்படியாக வந்தது ரெண்டாவது இன்விசிபிள் பார்ம்ல பொட்டன்ஷியல் பார்ம் இருக்கிறது மூணாவது எப்படி இருக்கிறது அதை தன்னை தயாருப்படுத்திக் கொண்ட பிறகு அதுக்கு அப்புறம் கிரியேஷன் ஆகி வெளியில வருது அதுக்கு சங்கரா ரொம்ப அழகா தன்னுடைய பாஷியத்தில் ரொம்ப உதாரணமா சொல்றாரு முதல்ல வந்து அப்படியே இருக்கிறது அது லாங் டயத்துல எப்பயோ செடியா வரப்போறது அதுக்கு இப்ப ஒண்ணும் கிடையாது சும்மா விதை வச்சிருந்தீங்கன்னா ஆனா அந்த விதையிலிருந்து செடி கொடி மரம் வரும் அதே விதைய நீங்க நிலத்துல ஊனிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப தண்ணி எல்லாம் ஊத்துனா என்ன ஆகும் அது அப்சர்வ் பண்ணணும் அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு முளை வரும் பாத்திருக்கீங்களா நீங்க அப்படி வந்திருக்கிறது ஓகே இது செகண்ட் ஸ்டேஜ் அப்சர்வேஷன்ஸ் பிரிப்பரேஷன்ஸ் ஓகே அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் வந்து அது வந்து செடியா அப்படி வரும் போர்த்து ஸ்டேஜ் வந்து மரமா வரும் போதுவனிக்கணும் அப்புறம் ஆரோகன் அவரோகன் பண்ணுவாரு அப்பவே நீங்க புரிஞ்சிடலாம் போலாமா வேண்டாமா இல்ல இப்ப டாக் கொடுக்குறீங்க பப்ளிக் டாக் பப்ளிக் டாக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க நின்றுட்டு பேச முடியாது கொஞ்சமாக ஐடியா இருக்கணும் ஒரு டூ செகண்ட் முன்னாடியாவது ஐடியா இருக்கணும் அப்ப எனி திங் பிரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு நீங்க போகணும் கரெக்டா அதே போலதான் பிரம்மனும் இங்க பண்றது வந்து பிரம்மன் ஸ்டேஜ் ஓகே செகண்ட் ஸ்டேஜ் பிரம்மன் எக்ஸ்பேண்ட் ஆகிறார் அந்த வெத உள்ள தண்ணிலாம் ஊறி தான் சர்வகதம் சொன்னீங்களே இது சும்மா லிட்ரலியா புரிஞ்சுக்கணும் புரியுதா அதுக்கப்புறம் என்ன சொல்றது அதுக்கப்புறம் சட்டில் சூக்ம பிரபஞ்சத்தை உருவாக்கு சூட்ச பிரபஞ்சம் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது அப்படி இந்த மந்திரம் சொல்றது அதனால பிரம்மம் தபசா சீயத்தே பிரம்ம தபசா சீயத்தே அப்படின்னா சிருஷ்டிக்கு அது தயாராகி கொண்டிருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ்ல சொல்றது தபஸ் என்ன தபஸ் சொல்றது அது தன்னை பிரிப்பேர் பண்ணி இருக்கிறது எது மாதிரி அந்த ரன்னிங் ஸ்பீக்கிங் டாக்கிங் அந்த பாட்டு பாடுறது மாதிரி தபஸ் அதனுடைய தபஸ் பிரம்ம தபஸ் அப்போ இது பிரம்மனா இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் வந்து சீயத்தே அது தன்னை ரெடி ஆகி கொண்டிருக்கிறது இதுல அண்ணம்னா சாதாரண அண்ணம்னா அவங்க ஒய்ஃப் சொல்ல அன்னப்பூர்ணிய அண்ணம் சொல்லுவா எங்க அண்ணம் வரலையே அப்படின்னு இல்ல இந்த பக்கம் சௌராஷ்டிர பே அண்ணம் பண்ணம் சொல்லுவார் கூடுன்னு சில பேருக்கு சொல்லுவார் சாப்பாடு இங்க அண்ணம்னா சாப்பாடு கிடையாது இங்க அண்ணம் மீன்ஸ் பிரம்மன் ரெடி ஆயின் இருக்கிற தயார் இருக்க அந்த சூழ்நிலை சொன்ன அதுக்கு மீனிங் அதனால உபநிஷத்துல இருக்கிற வேர்ட்ஸ் டைரக்டா படிச்சா புரியாது அதுக்குதான் டீச்சர் வேணும் நீனே புரிஞ்சுனா டிக்ஷனரி மீனிங் பார்த்தா வேற அர்த்தம் இருக்கும் ஓகே இது எப்படி உங்களுக்கு மாத்திரம் எப்படி தெரியும் இதுக்கு பின்னாடி வந்திருக்க பரம்பரையில் வந்திருக்க ஆச்சாரையெல்லாம் பண்ணி உட்காந்து இதெல்லாம் முன்ன பின்னெல்லாம் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணி இதுக்கு இந்த மாதிரி மீனிங் சொல்லி கொடுக்காங்க எனக்கு அப்படி புரிஞ்சாதான் வரும் அதுக்கு பிரம்மசூத்திரம் எல்லாம் வரணும் இப்ப சொல்றத சமத்தை கேட்டுண்டா போறோம் இதுக்கு அண்ணம் இசுக்கிப்பரேஷன் அப்படி தெரிஞ்சுட்டா போறோம் ஓகே அப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்றது அண்ணம் வந்து பிரிப்பரேஷன் இருக்கிறது இது செகண்ட் ஸ்டேஜ் அண்ணம் அப்பி ஜாயத்தை பிராணகா மனஹா மூணாவது ஸ்டேஜ் என்ன பிராணகா மனஹா அப்படின்னா ஹோல் சூட்ச பிரபஞ்சம் வந்திருக்கிறது அப்படின்னு அப்ப மனஹன்றது இச்சா சக்தி ஞான சக்தி குறிக்கிறது பிராணன்றது கிரியா சக்தியை குறிக்கிறது அப்படின்னா என்னன்னா இதுல செடி ஸ்டோகாக சத்தியம் லோகாக இதுக்கு பல அர்த்தம் இருக்கிறது இதுக்கும் சத்தியம்னா மூணு அர்த்தம் இருக்கிறது மினிமம் நிறைய அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தம் போய் பேசாம இருக்கிறது சத்தியம் சத்தியம் அது ட்ரூத் பேசறது சத்தியம் இன்னொன்னு அல்டிமேட் ட்ரூத் எதுவோ அது பிரம்மன் காட் அதுக்கு பேரு சத்தியம்னு பேரு இங்க என்ன லட்சியம் இங்க சத்தியம் சொன்ன பஞ்சஸ்தூல பூதானி பஞ்சஸ்தூல பூதானினா இப்ப நம்ம அனுபவிச்சு இருக்க நிலம் நேர்த்தி காற்று ஆகாசம் பஞ்சபூதம் இந்த சத்தியத்துக்கு பேரே சத்தியம் ஈக்குவல் பஞ்சபூதம் ஸ்தூல பஞ்சபூதம் சரி லோக்காக என்ன இந்த பஞ்சபூதத்து மூலயமா பதினான்கு லோகத்தை உருவாக்க வருகிறது அடுத்த மாசம் வந்து நமக்கு ஆவணி ஆகிட்ட வரும் சில பேர்லாம் ஆவணி ஆகிட்ட சங்கல் இல்லையா அங்க ஒரு மந்திரம் இருக்க பூலோக போரலோக சொர்க்க லோக மகரலோக ஜனலோக தபலோகம் சத்தியலோக அதல விதல சுதல ரசாதல மகாதல தலாதல பாத்தால இன்னும் திட்ட இருக்கும் அங்க ஒரு சங்கல்பம் இருக்கு இந்த தடவை சங்கல்பத்தை பாத்துருவான் சொல்றாங்களா இல்லையானு என்ன கேம்பல பண்ண போறோம் ஆவணி ஆவட்டத்தை சரியா அதனால பதினான்கு லோகம் நமக்கு கீழ டவுன்ல ஏழு லோகம் நமக்கு அப்ல ஆறு லோகம் அப்ப நம்ம இருக்கிறது என்ன லோகம் மேல் லோகம் அப்படி சொல்லு மேல் லோகத்துல இருக்கிற லோகம் என்ன லோகம் ம்ோகம் ஏழு ஏழு மேலோகத்தில் இருக்கிற அந்த ஏழாவது அடியில் இருக்கிற லோகத்தில் இருக்கும் எந்த ராக்கெட் போய் அப்புறம் பாருங்க அதுல சத்தியம் லோக்தூல பிரபஞ்சம் நெக்ஸ்ட் என்ன கர்மசு கர்மசு இங்க வந்து கர்ம மீன்ஸ் ஆல் ஹியூமன் பீங்ஸ் அப்படி போட்டுக்கணும் பீயிங்ஸ் வந்தோடனே இவன் சும்மா மனுஷன் வந்துட்டே சும்மா இருப்பான சும்மா இருப்பான இல்லையா ஏதாவது பண்ணிட்டே இருப்பான் ஏதாவது பண்ணும்போது அதுல இருந்து ரெண்டு ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன பண்ணினாலும் ரெண்டு ப்ரொடியூஸ் ஆகும் என்னது ஒன்னும் புண்ணியம் இன்னொன்னு பாவம் அதனால என்ன அமிர்தம் ச இங்க அமிர்தம்னா அந்த அமிர்தம் இல்ல லிட்ரலி மீனிங் அந்த அமிர்தம் எடுத்துக்கூடாது இல்லையா கொக்க கோலா மாதிரி ஏதாவது கிடைக்குமா அமிர்தம்னா இங்க அமிர்தம்னா கர்ம பலம் அர்த்தம் அர்த்தம் பாருங்க அதுதான் தனியா படிக்கப்படாது உபனிஷத்தை கர்ம பலம் கர்ம பலம் புண்ணிய பாபம் பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் வந்து ஸ்தூல பிரபஞ்சம் வந்து மனுஷன் படைச்சு மனுஷன் படிச்சுட்டா போறோம் அதுக்கு வரைக்கும் அவரு பண்ணா போறோம் அதுக்கப்புறம் நாமே பண்ணிப்போம் மீதி படைப்பெல்லாம் ஓகே புண்ணிய பாபத்தை பண்ணி திருப்பி திருப்பி லோகத்துக்கு வந்து கிரியேஷன்லாம் டெவலப் ஆகிட்டு வரும் அப்படி வந்திருக்கிறது அப்போ யகா இது வந்து எட்டாவது மந்திரத்தில் முடிஞ்சு ஒன்பதாவது மந்திரத்தில் என்ன யகா அந்த பிரம்மன் சர்வக்னகா சர்வவித்து பராவித்யாவும் அபராவித்யாவும் இருக்கிறது சர்வஜ இண்டிகேட் பராவித்யா சர்வவித்து இன்டிக்கேட் அபராவித்யா ஓகே என்னென்ன இருக்கிறது எஸ்ய ஞானமய தபா இது காரியத்துக்கு முன்னாடி விஷுவல் ஃபார்ம்ல இருக்கிற இந்த சிருஷ்டி டெவலப் ஆகி எல்லாம் வந்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பிரம்மன் எப்படிப்பட்டிருக்கிறதா தஸ்மாத் ஏதத் பிரம்மா இந்த பிரம்ம சூக்ம வடிவத்தில் வந்திருக்கிறது அதுக்கு பேரு இரண்யகருபன் சொல்லாம் ஓகே இங்க ஏதத் பிரம்ம இந்த பிரம்மன்றது நிறைய இடத்துல பிரம்ம பிரம்ம வரும் இந்த இடத்துல பிரம்மன்றது சூக்ம பிரபஞ்சம் சூட்ச பிரபஞ்சத்துக்கு இன்னொரு பேரு இரண்யகருபான் பேரு அது எப்படி இருக்கிறது நாம ரூப வடிவத்துல அதுக்கப்புறம் வருது நேம் அண்ட் ஃபார்ம் இதெல்லாம் நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கா இருக்க உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு ஒரு நேம் இருக்கு ஒன்னு ஒன்று ஒரு நேம் ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா ஒன்னொன்னுக்கும் ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் இருக்கு இதெல்லாம் அந்த சிருஷ்டியில வந்திருக்கிறது வெளியில வந்திருக்கிறது நேம் அண்ட் ஃபார்ம் மாத்திரம் இல்ல அண்ணம் சாயத்தே கடைசில இங்க வந்து அண்ணம் வந்து ஒரிஜினல் அன்னம் சாப்பாடும் படைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பராவித்தியா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இது இது வந்து பிரீஃப் பண்ணிருக்காரு நல்லா புரிஞ்சுக்குங்க இத பத்தின விவரம் இது பராவித்யா பிரம்மன் இப்படி வந்திருக்கிறது அதை மாத்திர சொல்லி முடிச்சாச்சு இனிமேல இது வந்து எப்படி டெவலப் ஆகி அந்த பிரம்மணத்தை பத்தி பராவித்யா பத்தி அபராவித்யா பத்தி டீடெயிலா உபநிஷ சொல்வது இது வரைக்கும் சொன்னது டீடெயில் கிடையாது சுருக்கம் அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு பராவித்யா அபராவித்யான்னு இப்ப சொன்னது வந்து அதனுடைய பிரீஃப் இப்படி சொல்லப்பட்ட பராவித்யா என்ன அபராவித்யா என்ன அந்த வித்யாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தன்றத ஃபர்தரா இருக்கிற கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ோருோ நமஹோ